அப்போதால என்னும் நங்கை தன்னை நோக்கி இலக்கியம் இன்று போய்வா என்று விட்டார் அயோத்தியர் மேற் அயோத்தியர் இறை மேச்செல்லாது இன்று போய் நாளைவாவனை என்றார் என்பதன் என்ற திருக்குறளுக்கு எழுத திருக்குறளை யோகியதையா படிக்கிறேன்னா பரிமேல உரையை படிக்கணும் யோகியதையா படிக்கலன்னா எதனாலும் படிச்சுட்டு போகலாம் எதனாலும் படிச்சுட்டு போகலாம் சரி எனவே இவன் வந்து என்ன செய்தான் இந்த மாதிரி பாந்துட்டு உடனே போர் தொடுத்தான் சோழன் போர் தொடுத்தான் ஏன்னா பாண்டியன்றத்தில் கைவசம் படைகள் இல்லை இதான் சரியான நேரம்னு தொடுத்தா பார்த்தான் பாண்டியன் உண்மையா ஒரு சித்தரசன் வந்து இப்ப போர் செய்தா கூட இவங்ககிட்ட படை கிடையாது ஏன்னா அளவெல்லாம் ஆயிரம் இரண்டாயிரம் என்ன பண்றது ஒரு நாள் போருக்கு தாங்குமா தாங்காது போயிச்சு பாண்டியன் பெருமான்கிட்ட போனான் சொக்கநாத்ட்ட போனோம் பெருமானி பொன்னது அணைய வேணி புனித முன்ன வந்து மின்னலையாருனார் இப்ப பொன்னது அணைய வேணர் மின்னல் போன பொ அதுக்கு ஒரு மேற்கொள் பொன் அவ்வ சடை மின்னல் அலா இருந்தது உடம்பெல்லாம் பொன் வண்ணம் எனவே அந்த பொன்னது அணைய வேணி புனித இப்பூமி நேமி உன்னது வலத்தினாலே உரட்டும் உருட்டும் என் வளத்தை நோக்கான் பெருமானிய நான் என்னுடைய பெருமையினாலே என்னுடைய வீரத்தினாலேயோ நான் அந்த பாண்டி நாட்டை ஆடுகிறேன் இல்லை உன்னுடைய திருவருள் துணை ஒன்று தான் நடத்துறேன் துணை ஒன்று அந்த அரசியல் நடத்தி வருகிறேன் உனக்கு தெரியும் தன்னது வளத்தினால் என் தானை என் தீருமை நோக்கி என்னது தேயம் கொள்வான் எண்ணி நான் போரும் ஆனா சோழன் இதான் சமயம் என்று இப்படி பொறுத்துடுத்துட்டான் பெருமானி நீதான் என் நாட்டையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொக்கனாதிட்ட வேண்டிய வழிபடு தெய்வம் அவர்களுக்கு தொல்காப்பியத்தில் வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்று சொல்லுகிறார் தான் எந்த தெய்வத்தை வழிபடுகிறானோ அந்த தெய்வம் அவனை காக்கும் எது சொல்லுது தொல்காப்பியது அதனால வழிபடு தெய்வம் இவனை காக்கணும் அல்லவா அதனால அந்த பெருமான் செய்தாராம் வானொலியாக சொன்னாராம் என்னன்னா பானில் பூ விரிவாக வைத்து நீ புறப்படு வெற்றி நமதி அப்புறம் என்ன இருக்கு ஆண்டவன் போது சோழன் என்ன எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல இதோ போர் அந்த போர் வந்து என்ன சோழ நாட்டிலிருந்து படை அப்படி எங்க வந்துட்டு திண்டுக்கல் தாண்டி மானாமதர் அதுக்கு முன்னாடி மானாமதுரை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு வந்துட்டு நம்ம புத்தி நம்ம விட்டு போகாது நமக்கு என்ன இப்ப படையா இருக்குது பஸ்ல தான் போறோம் கொடைக்கானல் ரோடு தாண்டிட்டு இருந்தோம் அதுக்குள்ள அங்கே சொல்லிட்டாங்க ஐயா சோழனுடைய படை வந்து விட்டு நெருங்கி வருகிறது பாண்டி நாட்டை அப்படின்னு கவலைப்படல ஏன்னா பெருமான் காண்கிறேன்னு சொன்னது ஆனா இவன் அதுக்காக பெருமான்கிறது அது உண்மை செய்யாம இருக்க முடியாதுவா தன்னுடைய படையை திரட்டிக்கொண்டு தான் என்ன செய்தான் மதுரை எல்லாம் தாண்டி தன்னுடைய எல்லையெல்லாம் தாண்டி அங்க நின்று போட்டு கொடுக்க நினைக்கிறான் இதோ இப்பொழுது சோழனுடைய படை இதோ பாண்டியனுடைய படை இரண்டும் நேருகிறது நெருங்குகிறது அப்படி நெருங்கும் போது ஆண்டவன் பார்த்தான் சொக்கனாதன் அவன் எந்த வேடமும் அவனுக்கு பொருந்தும் எந்த வேடமும் பொருந்தும் அதனால ஒரு பெரிய போர்வீரனான வேடம் அந்த வேடத்தை போட்டுக்கிட்டாரான் கடலன வருமான கைதவன் சேனை முன் போய் அடலனி மேற்கோட்டி ஆலவாய் நெடுனான் பூட்டி மடலவில் துளோ துழாய்க்கோல் நாட்டி வாயேரி புறத்தில் ஊட்டி மிடலனி கூடற்மான் வேடுருவாயி நின்றான் நல்ல ஒரு வேடர் வடிவம் அந்த மாதிரி நம்ம தின்னனார் கண்ணப்பர் மாதிரி வேடம் அருமையை கையில ஒரு வில்லு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏ சாமி இதெல்லாம் பிடிக்க தெரியுமா இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான் எல்லாம் பிடிக்க தெரியுமா நீயும் கண்ணப்புற வரலாற்றுல படிச்சிருக்கிற ஆளு ஓஹோ பிடிக்கிறது கங்கை வேடன் குகனு பிடிச்சதெல்லாம் கம்பர மாண்ட அவ்வளவுதான் நாம இல்லாவது ஒன்னாவது ஒன்னும் பிடிக்க முடியாது ஆனா இவர் எப்படி பிடிக்க இவர் இப்பதான் வில்லு பிடிக்கிறாரு ஒரு காலத்து திரிபுற தேடித்தார அப்ப எத வில்லா வச்ச வில்லா வச்சார் மேருமலை வந்து கயிறார் வாசுகி வச்சார் பாம்ப இது மாதிரி வந்து மேருமலையே வந்து வில்லாக வளைத்து ரொம்ப அருமையா செய்தாரே திருமாலையை அம்பாக கொண்டு பொறுத்தாரு அவருக்கு இதெல்லாம் பழைய காலத்தில் முடியும் எப்போ ரொம்ப காலம் பழைய மன்றாடி போலும் அதனால பழைய வில்லாடி போலும் இது எங்க இருக்குங்க பாலை விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தீபரு நம்மளு கையில வில்லுகள்லாம் வச்சு அம்பெல்லாம் போட வேண்டியது இல்ல அந்த வில்லு வளைஞ்சதோ தெரியுமல் அவரோட கம்பர் எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர் எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர் இங்க வளைந்தது கண்டனர் விளைந்தது கண்டிலர் இதுவரை எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர் இங்கே வளைந்தது வில் விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் தீபருடன் தகுபடி ஆகி போய்ட்டு புதுசில் அதனால வேடுருவாகி நின்றான் சரி இப்படி நின்றவன் இப்பொழுது பார்க்கலாம் அப்ப மெதுவா ஒன்று செய்தாராம் நம்முடைய பெருமான் என்ன சோழனுடைய படைக்கு இந்த முன்னால் இருக்கிற இது இருக்கு பாருங்க பாண்டியனுடைய படை கொஞ்சம் தான் நாமல்லாம் அந்த அனுபவம் உடையவங்க இந்த முத முத கண்ணாடி போட்டா என்ன தெரியும் எல்லாம் பெருசா தெரியும் தெரியுமில்ல என்னது டாக்டர் சொல்லுவார் ஒரு வாரம் போட்டு சரியா புடும்பர் ஆமா முதல்ல கண்ணாடி போட்டா சூட்டபுள் ஆகாது இயற்கை ஒளி ஒளி தானே அதை மாத்தி கீர்த்தி போட்ட வாசப்படி படியா தெரிய மாட்டேது பள்ளமா தெரியுது பள்ளம் மைடா தெரியுது தடவிட்டு போறோம் பத்து நாள் அந்த ட்ரைனிங் யானாதான் கண்ணாடி சரிப்படும் அதனால என்ன பண்ணார் இந்த சோழன் படைக்கு இந்த கண்ணாடியை போட்டுருக்க யாரு பெருமாள் பார்த்தா அங்க ஒரு குதிரையெல்லாம் ஒன்பதனாயிரம் குதிரையா தெரியுது இல்ல ரெண்டு யானை இருபது நாயிரம் யானையா தெரியுது ஏ அம்மா இவ்வளவு படையா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கண்ணாடி வேலை செய்ய பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்று பத்து நூறு ஆயிரமா தெரியுது அதுலேயே கொஞ்சம் தான் கொஞ்சம் அசந்தா என்ன சின்ன ரொம்ப அருமையான வரலாறு ரொம்ப சின்ன விஷயம் ஆனாலும் அது ரொம்ப அருமையா சொல்றாரு சீரி ஆயிரம் பகரிக்கோர் சேவகன் வந்தான் வந்தேன் என்ன குறினான் எதிர்த்தான் வெள்ளி குன்றவன் பத்து நூறு மாறிலா பறிக்கு மற்றோர் பயவன் ஒற்றை சேவகன் யானையே என்றான் சோழன் நேரே வந்தான் வந்தவனு ஆயிரம் யானைக்கு ஒராளா நான் இருக்கிற ஆளு அப்படின்னு சொன்னார் என்ன லட்சம் யானைக்கு ஒராளா இருக்கிற ஆளு நான் என்ன விடுவாரா விடுவாரா அப்படி ரெண்டு பேரும் சோழனும் இப்பொழுது நம்முடைய வந்த பெருமானும் ரெண்டு பேரும் அப்படியே மோதல் ஏற்படுது அந்த நேரத்தில் போல சென்று வேல் வாழந்திரித்து அதிர்ந்து சீர வந்தீரல் நூற்று பத்து வயப்பரி கூறுவன் அவனும் ஒரு வெள்ளெடுத்த இவர்கள் எடுத்தாராம் இது பிற மாத்திரத்துல படையும் வேற எல்லாம் ஒண்ணுக்கு நூறா தெரியுதா இந்த பேச்சும் போரில் மட்டும் வரைக்கும் வெற்றி பெறும் அச்சம் வந்து அதனால அச்ச வந்தது மெதுவா என்ன செய்தார் <yetmaster> ி இந்த வேளால் இறப்பதற்கு ஐயம் இல்லை சரி அப்படியே பாண்டியன் கிட்ட படை ரொம்ப கம்மி தனமனி இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டு இருந்தது அதை நம்பி வந்து தொலைச்சோம் நம்பப்படாதுன்னு தெரியுது இல்லைங்களா அதனால எனவே நம்ம நம்பி வந்துட்டோம் பார்த்தா படை இவ்வளவு பெருசா இருக்கேன் சரின்னு பாருங்க உடனே இந்த நேரத்துல பாண்டியனுக்கு எழுச்சி வந்தது எழுச்சி வந்தது எழுச்சி வந்தா உடனே துரத்தலாம் சோழனே அவன் அவன் அவன் ஓட பாண்டியன் துறத்த அவன் ஓட இவன் ஓட அப்படி ஓடு ஓடி அவங்க ரெண்டு பேரும் போகும்போது இங்க வேடுவராயிருந்த பெருமான் மறைஞ்சுட்டான் வந்த வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் இருக்க மாட்டேன் மறைஞ்சிட்ட இது எப்படியோ சோழன் பார்த்துட்டான் அந்த ஒரு ஆள் தான் ரொம்ப தெம்பா இருந்தாலும் அந்த ஆளுக்கான இவன் துறத்திட்டு வரான் பார்த்தவனே அந்த இடத்துல பெரிய மடு அந்த மனுவில் பாண்டியன் பொத்துன்னு விழுந்தான் இவனை துரத்திட்டு வந்த சோழனும் பொத்துன்னு கீழே விழுந்தான் இந்த விழுந்தது ரெண்டு பேரமானாலும் பெருக்காத பெருமான் என்ன சொல்லி இருக்கார் தாங்க காப்பாற்றினார் சோழன் மடிவில் சென்றவன் சென்று கொண்டே இருக்கிறான் உடனே வந்தான் பாண்டியன் பெருமானை எப்படி செஞ்சிருப்பான் படைபலம் இல்லாமல் ஆனவனுடைய அருள் வலிமை ஒன்றே துணையாக இருந்து என்னை காப்பாத்தினியப்பா பெருமானுக்கு நிறைந்த அல்லவா வழிபாடு செய்து சிறப்பான வழிபாடு எல்லாம் செய்து பாண்டி நாட்டை மிக அருமையாக காத்தார் என்பதுதான் சோழனை மடுவில் வீட்டிய படலம் என்பது வரலாறு சின்ன வரலாறு கொஞ்சம் முன்னே முன்னையும் அமைத்தார் அந்த அமைப்பு தான் மிக இப்படி ஆகவே வலிமையோ படைபலமோ பொருள பொருள் வளமோ மற்ற இறைவனுடைய திருவருள் வலிமைக்கு இலக்காகாது அந்த வலிமை இருக்குமானால் இந்த வலிமையெல்லாம் சாதாரண ஒரு தனி நபர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்க முடியுமா எதிர்த்தார நாம் யாருக்கும் கூடிய இந்த ஒரு பல்லவன் இல்லப்பா இந்த பல்லவன் இவ வேற யாராவது துணை சேர்த்துக்கிட்டு இன்னொரு சோழன் இன்னொரு பாண்டியன் இன்னொரு சேரன் யாருக்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பவே என்னாலும் துன்பம் இல்லை இந்த மனுஷன் என்ன இருந்தது வயசு என்ன வயசு என்ன அறுபது வயசு மேல அறுபது வயசுக்கு மேல இவ்வளவு போடு போறேன் எப்படி சாமி அந்த வலிமை வந்தது தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரம் நற்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீடா ஒய்மலர்ச்சே அடியினையே குறுகினோமே பெருமானுடைய திருவடி பலம் இருக்கிறது இந்த பலவன் நாம் யாருக்கும் குடியல்லோம் என்று பேசினார் இதுதான் பாரதியாருடைய பாட்டுக்கு இலக்காயிட்டு அடிக்கடி நான் சொல்லிட்டு வரும் இல்ல பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம்னாரு யாருக்கும் குடியேல்வோம் என்றது ஏழாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு எவருக்கும் இனி அடிமை செய்வோம் என்ன உனக்கு அவரு பலம்னாரு பரிபுரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் யார் தந்த பிச்சை அப்பர் சுவாமிகள் தந்த பிச்சை சொல்ல மாட்டான் பாரதியார் விடாமல் இதெல்லாம் ஆன்மீகம் கலக்கக்கூடாது கலந்த ஜன்னி பிறந்தரும் ஜன்னி பிறந்த ஆனா பாரதியாருக்கு ஆன்மீகம் கலந்தவன் இல்லன்னா காக்கை சிறகனிலே உன் கரிய நிறம் தோன்றுதா காக்கை சிறுகினிலே உன் கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாளா அந்த ரெண்டு நாராயண நாராயண் நாராயண என்று சொல்கிற இவங்களுக்கு அந்த உடன்பாடு தவிர இந்த பதியந்தான் அவருக்கு அந்த நல்ல உணர்ச்சி ஓமார்க்கே நாம் என்றும் ஆளாய் கொய்மலச்சே அடியினையே குரிகினோம் அதலால் நாம் யாருக்கும் அதுபோல பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வதால் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்தும் அப்படியே இந்த பாட்டுடைய சூடு இப்படிப்பட்ட திருவுருள் வலிமை என்ற ஒன்று இருக்குமானால் எந்த வலிமையும் அதற்கு நிகரல்ல அதுவே வெல்லும் என்று சொல்லி அதனால் தான் ஞானசம்பந்த பெருமான் என்றும் அறநாமமே சூழ்க வையகம் துயர்த்தீர்கே இந்த வையகம் துயர் நின்றும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் எங்கும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் அரண்நாமே சூழல் அரண்நாம்தான் எல்லாவற்றையும் காக்கும் அந்த வகையில் தான் மடிவில் வீட்டி பாண்டியனுக்கு வெற்றி கொடுத்து சொக்கநாத பெருமான் ஆட்கொண்டார் என்ற அருமையான வரலாறை நாம் இன்று சிந்திக்க முடிந்தது என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான ஒரு பக்கம் நான் முன்ன சொன்னது போல இந்த மொழியல் அமைப்பும் இன்னொரு பக்கம் ஆண்மையில் அமைப்புமாக இரண்டையும் என்பதற்கு ஏதுவாக நம்முடைய தவிர்த்து குருமூர்த்தியுடைய திருவடி நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறது அந்த திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி நம்முடைய செயலவர்கள் வந்து கேட்டு மிக பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்தார்